தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று பதஞ்சலி சித்தரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் பதஞ்சலி சித்தர் பங்குனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஐந்து யுகம் ஏழு நாள்கள் வாழ்ந்தார் இவருடைய குரு நந்தீஸ்வரர் இவருடைய சீடர் கவுடபாதர் இவருடைய ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது இவர் பிரம்மதேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவரும் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான அந்திரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுசூயா தேவிக்கும் மகனாக பிறந்தவராவார் ஆதிசேஷன் அவதாரமாக தோன்றியவர் இதனால் இவருடைய மூச்சுக்காற்று விஷத்தன்மை உடையதாக இருந்தது எனவே இவர் தன் மாணாக்கர்களுக்கு நேராக பாடம் சொல்லி கொடுக்க மாட்டார் ஒரு சமயம் ஆயிரம் மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் தன் விஷ மூச்சால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தனக்கும் அந்த ஆயிரம் மாணவர்களுக்கும் நடுவில் ஒரு திரை போட்டு கொண்டார் யாரும் வெளியில் செல்லக்கூடாது என்றும் கட்டளையிட்டிருந்தார் அவருடைய பாடத்தின் கருத்துக்களில் மூழ்கியிருந்த மாணவர்கள் அவரை பார்க்க எண்ணி திரைய விளக்கினர் அவரை மூச்சு காட்டுப்பட்டு அனைவரும் எரிந்து சாம்பலாயினர் ஒரு மாணவர் மட்டும் வெளியே சென்றிருந்தார் திரும்பி வந்த அவர்தான் கவுட ஃபாதர் அவர் மட்டுமே பதஞ்சலியின் சீடரானார் இவர் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜரின் ஆனந்த நடனம் கோலத்தை தரிசிக்க விரும்பி விஷ்ணுவின் அனுமதி பெற்று சிதம்பரம் வந்து அதை கண்டு கன மகிழ்ந்தார் மனம் வாக்கு உடல் இந்த மூன்றில் எதில் ஒன்றில் தூய்மை குறைந்தாலும் மனிதனுடைய மனநிலையும் அதனால் உடல்நிலையும் கெட்டுவிடும் இதைத்தான் பதஞ்சலி சித்தர் வலியுறுத்துகிறார் மனிதில் தேவையற்ற சிந்தனைகள் எப்போதும் சிந்தனைகள் அதிக சிந்தனைகள் வேண்டாத சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் அவற்றை விட்டுவிட முயற்சிக்க வேண்டும் தேவை உள்ளதை சிந்திக்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகள் மனதில் தோன்றினால் உடனடியாக அதை மேற்கொண்டு சிந்திக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் மனதை உற்று நோக்க வேண்டும் தேவையற்றதையே திரும்ப திரும்ப சிந்தித்தால் உடல் கெடும் அதனால் மனம் கெடும் நோய் வரும் இந்த மூன்றும் சரியாக இருக்க பிரபஞ்ச சக்தி உடலில் சரியாக கிடைக்க வேண்டும் இதற்காகத்தான் தியானம் செய்தல் மூச்சு பயிற்சி மூச்சை சரியாக சுவாசித்தல் போன்றவை உள்ளன சூனிலை மனதை தொட சில பதஞ்சலி சூத்திரங்கள் அதில் குறிப்பிடப்பட்டவற்றின் மீது மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் அதற்குரிய குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்கும் சூத்திரத்தை கூற வேண்டியதில்லை அது என்ன செய்ய வேண்டும் என்பதையே கூறுகிறது அன்பை நினைத்து தியானம் செய்தால் நல்ல பண்புகள் நமக்கு கிடைக்கும் மனதில் வலிமையும் பெருகும் யானையை நினைத்து கொண்டு தியானம் செய்தால் உடலுக்கு யானைக்கு நிகரான பலமும் வேகமும் கிடைக்கிறது மிக பலகீனமான நிலையில் உள்ளவர்களுக்கு இது அருமருந்தாகும் சூரியனை நினைத்து கொண்டு தியானம் செய்தால் சூரியன் அருள் ஞானம் கிடைக்கிறது அறிவு தெளிவு பெறுகிறது உணவு தண்ணீர் கிடைக்காத சுத்திரத்தில் தொண்டையில் உள்ள பள்ளமான பகுதியை நினைத்து தியானம் செய்தால் பசி தாகம் ஏற்படாதல் பதஞ்சலி சித்தரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஜாதகத்தில் குருதோஷம் தீரும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்கும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் தீரும் குழந்தை பேறு கிடைக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் செய்யும் செயல்களில் உண்டாகும் தடை நீங்கும் குடும்பத்திலும் ஒற்றுமை அதிகமாகும் செல்வம் கிடைக்கும் அது அதனால் இவரை திறமும் வழிபட்டாலும் குறு என்பதால் வியாழக்கிழமையில் வழிபட சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அதனால் பதஞ்சலி சித்தரி வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்